ிாத்தய தோத்திரவேற்றைக்கணையமுதிரா கிருஷ்ணா நம நுஷி நோ மூத்திய மாயாபா ஆசுரம் பாவமா் பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் புண்ணியம் செய்யாதவர்கள் தவறான செயல்களை அதாவது பாபங்களை செய்தவர்கள் இறைவனை சார்ந்திருப்பதில்லை என்று இந்த ஸ்லோகத்திலே சொல்லுகிறார் மாம் துஷ்கிருத்தினா மூடாகா ந பிரபத்தியே மூடாகா மூடாகான்னு அறிவில்லாதவர்கள் வாழ்க்கையை பற்றிய உண்மையை சிந்திக்காதவர்கள் அதாவது நாம எதுக்காக பிறந்திருக்கோம் இந்த உலகத்துல நாம சாஸ்வத்தமா இருப்போமா இந்த கொஞ்ச கால வாழ்க்கையினுடைய உண்மையான நோக்கம் என்ன அதை பத்தியெல்லாம் சிந்திக்கிறது கிடையாது எனவே மூடாகா மூடாகான்னா சாஸ்திரத்தை படிக்கிறது கிடையாது பெரியவங்க சொல்ற வார்த்தையை மதிக்கிறது கிடையாது அறிவில்லாதவர்கள் அறிவினுடைய பெருமையை உணராதவர்கள் அந்த அறிவை வளர்க்கும் முறையை அறியாதவர்கள் அந்த அறிவை நன்கு எவ்வாறு பயன்படுத்த வேண்டும் என்பதையும் அறியாதவர்கள் எல்லாவற்றையும் சேர்த்துதான் மூடாகான்னு சொல்றோம் அதனால என்ன ஆகிறது துஷ்கிருத்தினா தவறான செயல்களை செய்கிறார்கள் சாஸ்திரத்தில் எதெல்லாம் செய்யக்கூடாதுன்னு சொல்லப்பட்டிருக்கிறதோ கொலை களவு கல் காமம் சூது இது மாதிரி எத்தனையோ தீய செயல்கள் தனக்கும் சமூகத்துக்கும் கெடுதல் விளைவிக்கக்கூடிய செயல்கள் தற்காலிகமாக தனக்கு இன்பம் தருவது போல தோன்றுகின்ற செயல்கள் ஆனால் உண்மையில் தனக்கும் சமூகத்துக்கும் நீண்ட நாளைக்கு கஷ்டம் தரக்கூடிய செயல்களை செய்கிறார்கள் துஷ்கிருத்தினா நர அதமாக அவர்கள் மனிதர்களில் மிகவும் தாழ்ந்தவர்கள் கடவுள் நல்ல மனித உடலை கொடுத்திருந்தும் அதில் அறிவை வளர்ப்பதற்கான வாய்ப்பை கொடுத்திருந்தும் அதற்கான நல்ல மனிதர்களுடைய துணையை கொடுத்திருந்தும் கூட அதையெல்லாம் விட்டுவிட்டு தீயவர்களுடன் சேர்ந்து தவறான செயல்களை செய்கிறார்கள் இறைவன் என்று ஒருவன் இருக்கிறான் என்பதை ஏற்றுக்கொள்வதில்லை இதெல்லாம் பின்னால் அசுர குணத்தில் பகவான் சொல்ல போகிறார் பதினாறாவது அத்தியாயத்தில் மாம் ந இறைவனை அவர்கள் சார்ந்திருப்பதில்லை இறைவனை ஏற்றுக்கொள்வதில்லை இறைவனுக்கு கட்டுப்பட்டு ஒரு நியாயமான அச்சம் அஞ்சுவது அஞ்சாமை பேதமையினர் திருவள்ளுவர் தீயவை தீய பயத்தலால் தீயவை தீயினும் அஞ்சப்படும்னர் அதுக்கெல்லாம் அவங்க பயப்படுறது கிடையாது பகவானை சார்ந்திருப்பதில்லை மாயையா அபகிருத்த ஞானாக இந்த மாயையினுடைய தன்மையினால் அவர்களுக்கு கூடிய கொஞ்ச நஞ்ச சக்தியும் போயிடுறது ஞானம் அபகரிக்கப்படுறது இந்த மாயினால அறியாமையினால அவர்கள் அறிவை இழந்து விடுகிறார்கள் ஆசுரம் பாவம் ஆசிரிதா அசுரகுணம் அதாவது தவறுகளை செய்யறதுல ஒரு சந்தோஷம் அதுதான் அசுரகுணம் அதாவது எதெல்லாம் நல்லதுன்னு பெரியவங்க சொல்லியிருக்காங்களோ அதுக்கு நேர்மாறா செய்யறதுல ஒரு குஷி ஒரு சந்தோஷப்படுறது பாத்தியா நீ சொல்ற மாதிரி இல்லை நான் இப்படி எல்லாம் பண்றேன் பாத்தியா எனக்கு என்ன ஆகுது குடித்தா என்னாகும் இந்த மாதிரி லாகரி வஸ்துக்களை உபயோகப்படுத்தினா என்ன ஆகிடும் கெட்டாக போயிடுமே அப்படின்னு அந்த நேரத்தில் அது சுகமாக தான் தெரியுங்கிறதுல சந்தேகம் இல்லை ஏன்னால் நம்ம தவறு செய்தாலும் உடனே தண்டனை கிடைக்காது இந்த உலக வாழ்க்கையில் நல்லது செய்தாலும் உடனே பலன் கிடைக்கிறது இல்லை அந்த மாயா சக்தி அப்படி இருக்குது நல்லது பண்ணினா மெதுவாக தான் பலன் கிடைக்கிறது தவறு செய்தால் மெதுவாகத்தான் தண்டனை கிடைக்கிறது ஆனால் அதுக்கு விவேகம் வேணும் பொறுமையாக நல்லதை செய்யறதுக்கான ஒரு மனப்பக்குவம் வேணும் அதுக்கு நல்லவர்களுடைய துணை வேணும் திருவள்ளுவர் சொன்னார் மனநலம் மண்ணுயிருக்கு ஆக்கம் இனநலம் எல்லா புகழும் தரும்னர் இந்த இனநலம்ங்கிறது ரொம்ப முக்கியம் அதாவது மண்ணுயிருக்கு இந்த உலகத்தில் வாழக்கூடிய உடம்புல வாழக்கூடிய உயிர்களுக்கு மனநலம் ஆக்கம் தரும் மனசு நல்லா இருந்தால் தான் அவங்களுக்கு இன்பத்தை செல்வத்தை வாழ்க்கைக்கு தேவையானதெல்லாம் ஆக்கி கொடுக்கும் ஆனால் அந்த மனநலம் எதனால வரும்னா இனநலம் இனநலம்னா நல்ல பழகக்கூடிய ஜனங்கள் மனதை நன்றாக வச்சிருக்கக்கூடிய ஜனங்களோட பழகணும் இனநலம் எல்லா புகழும் தரும் இனநலம் இருந்ததுன்னா நல்லவர்களுடைய பழக்கம் இருந்ததுன்னா நமக்கு எல்லா வகையான புகழும் வாழ்க்கையில் அமையும் நல்ல குணங்கள் எல்லாம் நமக்கு கிடைக்கும்னு அர்த்தம் அமைதி கிடைக்கும் ஆகவே பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் இந்த ஸ்லோகத்தில் தீயவர்கள் இறைவனை சார்ந்திருப்பதில்லை அவர்கள் இந்த அவித்யா மாயையினால் அறிவை இழந்தவர்களாய் தவறான தன்மையை உடையவர்களாக இருக்கிறார்கள் அசுர குணத்தை சார்ந்திருக்கிறார்கள் அப்படின்னு சொல்றார் இதுலயும் பல வகைகள்லாம் இருக்கிறது தொடர்ந்து நாம படிக்கலாம் நமாம் துஷ்கிருதி நோ மூடாஹா பிரபத்தியா மாயா பகிருதா ஆசுரம் பாவம் அஸ்ருதாஹ